தொழுகையின் நோன்புகளின் மிக விருப்பமானது தாவூது நபியின் நோன்புதான் அவர்கள் பாதி இரவு வரை தூங்குவார்கள் பிறகு மூன்றில் ஒரு பங்கு நேரம் வணங்குவார்கள் ஆறில் ஒரு பங்கு நேரம் தூங்குவார்கள் ஒரு நாள் முன்பு வைப்பார்கள் ஒரு நாள் முன்பை விட்டுவிடுவார்கள் என்று நபிஹா அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று மூன்று மூன்று ஒன்று முஸ்லிம் ஒன்று ஒன்று ஐந்து ஒன்பது